அவர்களை பார்க்க அவர்களுக்கு நோவினை தரும் வேதனையில் அவர்கள் யார் என்றால் ஒன்று விபச்சாரம் செய்யும் வயோதிகன் இரண்டு பொய் கூறும் அரசன் மூன்று தற்பெருமை கொள்ளும் ஏழை என்று நபி சொல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு